வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா தாழ்விலே பெருமையும் வாழ்விலே தாழ்மையும் வேண்டும் ஆம் தாழ்விலே பெருமையும் வாழ்விலே தாழ்மையும் வேண்டும் என்கிறார் தாமஸ் புல்லர்